அலை மம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் கொண்டு 54 நான்காம் வசனங்கள் எண்ணிக்கையில் சேர்க்கப்படாத கோத்திரம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது முதல் கொண்டு ஐம்பத்தி நான்கில் பார்ப்பதற்கு ஒரு சிறிய கட்டளை போல தோன்றலாம் ஆனால் அது தேவனுடைய ஆழமான திட்டத்தை உள்ளடக்கியுள்ளது யாவை தேவன் மோசுக்கு ஆச்சரியமான ஒன்றை சொல்கிறார் அவர் லேவி கோத்திரத்தாரை மற்ற கோத்திரத்தாரோடு சேர்த்து ராணுவ கணக்கெடுப்பில் என்ன கூடாது என்று சொல்கிறார் மற்றவர்கள் அழைப்பு அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் மீதும் அதன் எல்லா பணிமுட்டுகளின் மீதும் அதற்குரிய எல்லாவற்றின் மீதும் அதிகாரிகளாக நியமிக்கப்படுகிறார்கள் அவர்கள் அதை சுமந்து அதை பராமரித்து அதை சுற்றிலும் பாளையம் இறங்க வேண்டும் தேவன் அதற்கு ஒரு முக்கியமான காரணத்தையும் கூறுகிறார் அந்நியன் ஒருவன் அதை சமீபித்தால் மரணம் சம்பவிக்கும் சபையார் அனைவர் மீதும் கடும் கோபம் வரும் எனவே தேவனுடைய பிரசனத்தை சுற்றிலும் லேவி ஒரு பரிசுத்த வேலியாக நிற்கிறது இது நிர்வாகம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல தேவனுடைய பிரசனத்தை எவ்வளவு பரிசுத்தோடு பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் இஸ்ரேலுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் இது நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் தேவன் இஸ்ரேலை யுத்தத்தை மையமாக வைத்து உருவாக்கவில்லை தேவன் இஸ்ரேலை ஆராதனையை மையமாக வைத்து உருவாக்கினார் ஆம் இஸ்ரேல் தங்கள் சுதந்திரத்தை நோக்கி செல்ல ஒரு இராணுவம் தேவைப்பட்டது ஆனால் தேவன் தனது வாசஸ்தலத்தை மையத்திலும் லேவியர்களை அதை சுற்றிலும் வைத்தார் அந்த பாளையம் கூடாரங்களை சுற்றியுள்ள ஒரு வட்டம் அல்ல அது தேவனை சுற்றியுள்ள ஒரு வட்டம் தேவனுடைய ஜனங்களுக்கு தேவ பிரசனம் என்பது விருப்பப்பட்டால் சேர்ந்து கொள்ளும் ஒரு கூடுதல் விஷயம் அல்ல என்பதை இது போதிக்கிறது அதுதான் மையம் தேவன் மையத்தில் இல்லை என்றால் எல்லாமே குழப்பமாகிவிடும் தேவன் மையத்தில் இருந்தால் பயணம் கூட ஆராதனையாக மாறும் யுத்தம் கூட கீழ்ப்படிதலாக மாறும் இது நம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு வலிமையான சித்திரம் அநேகர் தங்கள் வாழ்க்கையை வேலை பயணம் குடும்ப திட்டங்கள் சொகுசு அல்லது புகழ் ஆகியவற்றை சுற்றியே கட்டி எழுப்புகிறார்கள் பின்னர் அவர்கள் கடவுளை ஒரு ஓரத்தில் சிறிய பகுதியாக சேர்க்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் என் ஆகமும் ஒரு வித்தியாசமான வடிவமைப்பை காட்டுகிறது தேவன் ஒரு காலம் இடத்தை பிடிப்பதில்லை கடவுள் மைய இடத்தையே பிடிக்கிறார் கடவுள் மையத்தில் வைக்கப்படும் பொழுது மற்ற ஒவ்வொரு பகுதியும் அதன் சரியான இடத்தை கண்டு கொள்கிறது மையத்திலிருந்து தேவன் அகற்றப்படும் பொழுது நல்ல காரியங்கள் கூட விக்கிரகங்களாகவும் ஆசீர்வாதங்கள் கூட பாரங்களாகவும் மாறிவிடுகின்றது வேதம் சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் மற்ற எல்லாம் முடிந்த பிறகு தேவனை தேடுங்கள் என்று அது சொல்லவில்லை முதலாவது என்று அது சொல்கிறது மையம்ரியாக இருக்கும்போது வாழ்க்கை முழுவதும் சீராகிறது லேவி ஒரு பாடம் லேவி ஒரு யுத்த படையாக எண்ணப்படவில்லை ஆனால் லேவி பயனற்றதாகவும் இருக்கவில்லை லேவி ஒரு வித்தியாசமான யுத்தத்தை சுமந்தது பரிசுத்தத்தை காத்து கொள்வதே அவர்களின் யுத்தமாக இருந்தது பரிசுத்தமான பொருட்களுக்கு அருகே ஊழியம் செய்வதே அவர்களின் யுத்தம் சபையின் மீது தேவ கோபம் வராமல் தடுப்பதே அவர்களின் யுத்தமாக இருந்தது அநேகர் வெளிப்புற யுத்தங்களை மட்டுமே புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் உள்ளான பரிசுத்தமே மிகவும் முக்கியம் என்று தேவன் வெளியே உள்ள எதிரிகளை வாள்களால் எதிர்கொள்ளலாம் ஆனால் பாளையத்திற்குள்ளே இருக்கும் பாவம் எந்த எதிரியையும் விட வேகமாக ஒரு தேசத்தை அழித்துவிடும் இதனால் தேவன் லேவியை ஒரு லேவியாக வைத்தார் அவர் முழு பாளையத்தையும் கவனக்குறைவான அணுகுமுறையிலிருந்து பாதுகாத்து கொண்டிருந்தார் புதிய வலிமையாகிறது தேவனுடைய வாசஸ்தலம் இப்பொழுது அவருடைய ஜனங்களுக்குள் இருக்கிறது வேதம் சொல்கிறது நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே மேலும் உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவி தங்கும் ஆலயமாயிருக்கிறது என்றும் அறியீர்களா எனவே கேள்வி என்னவென்றால் இன்று தேவனுடைய பிரசன்னம் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறது அவரை நாம் மையத்தில் வைத்திருக்கும் பொழுது அது பாதுகாக்கப்படுகிறது அந்தரங்க பாவத்தை நாம் வெறுத்து தள்ளும் பொழுது அது பாதுகாக்கப்படுகிறது நம் உணர்வுகளை விட அவருடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணும் பொழுது அது பாதுகாக்கப்படுகிறது நாம் சாதாரணமாக இல்லாமல் பயபக்தியோடு ஆராதிக்கும் பொழுது அது பாதுகாக்கப்படுகிறது எபிரியர் புத்தகம் சொல்கிறது பயத்தோடும் புத்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் கடவுள் அன்பானவர் ஆனால் தேவன் பரிசுத்தராகவும் இருக்கிறார் வருகிறோமோ அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவனுடைய பிரசன்ன ஊழியத்தினால் சுமந்து செல்லப்படுகிறது என்பதையும் லேவி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆசாரிப்பு கூடாரத்தால் தானாக நகர முடியாது பரிசுத்த பனிமுட்டுகளால் தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது அதை சுமப்பதற்கு தேவன் மனிதர்களை தேர்ந்தெடுத்தார் தேவனுடைய வீட்டில் பொறுப்பு என்பது ஆராதனையின் ஒரு பகுதி என்பதை இது காட்டுகிறது அநேகர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறார்கள் ஆனால் சிலரே பாரத்தை சுமக்க விரும்புகிறார்கள் அநேகர் தேவன் அருகில் இருக்க விரும்புகிறார்கள் ஆனால் சிலரே பரிசுத்தமான காரியங்களை ஒழுக்கத்தோடு ஆனாலும் புதிய சொல்கிறார் கிறிஸ்து நம்மை தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாக்கினார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறது அதாவது நம்பில் ஒவ்வொருவரும் ஆசாரிய வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்தம் மற்றும் ஜம்ரிசுத்தேவனு பாதுகாத்தல் ஆகியவற்றிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இப்பொழுதுக்கு திருப்பி கொண்டு வாருங்கள் ஆசாரிப்பு கூடாரம் மையத்தில் இருந்த போது எந்த பக்கம் நோக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தெரிந்திருந்தது ஒவ்வொரு காலையிலும் அவர்கள் மையத்தை பார்ப்பார்கள் பாளையத்தின் ஒவ்வொரு அசைவும் அவர்களை நினைப்பூட்டியது தேவன் முன்னதாக செல்கிறார் தேவன் மையமாக இருக்கிறார் தேவனே திசயாக தீர்மானிக்கிறார் அதே தேவன் நம் வாழ்க்கையின் மையத்தில் இருக்கும் பொழுது நம் தீர்மானங்கள் மாறுகின்றது மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று நாம் முதலில் கேட்பதில்லை தேவன் என்ன விரும்புகிறார் என்றே நாம் கேட்கிறோம் நாம் வாழ்க்கையை திட்டமிட்டுவிட்டு, விட்டு பிறகு அதை ஆசீர்வதிக்கும்படி கடவுளிடம் கேட்பதில்லை நாம் நம் திட்டங்களை ஒப்பு கொடுத்து நம்மை வழி கடவுளிடம் கேட்கிறோம் நாம் ஆராதனையை ஒரு வார இறுதி பழக்கமாக கொள்வதில்லை நாம் ஆராதனையை ஒரு அன்றாட வாழ்க்கையாக வாழ்கிறோம் ரோமர் புத்தகம் சொல்கிறது உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக வேண்டும் ஒரு பலி பலிபீடத்தின் மீது வைக்கப்படுகிறது அந்த பலிபீடமே தேவனுடைய மையமாகும் எனவே தேவன் மையமாக இருக்கும் பொழுது நம் நேரம் பணம் உறவுகள் பேச்சு மற்றும் பழக்க வழக்கங்கள் சுற்றியல்ல அவரை சுற்றியே சுழல தொடங்குகின்றது தேவன் மையத்தில் இல்லையென்றால் பாளையம் எந்த ஒழுங்கும் இல்லாத சிதறிய கூட்டங்களைப் போல ஆகிவிடும் மக்கள் வழி விலகி போவார்கள் குறை சொல்வார்கள் சண்டையிடுவார்கள் தோல்வி அடைவார்கள் இஸ்ரேலர்கள் வனாந்திரத்தில் யாவை தேவன் மீது கவனம் செலுத்துவதை நிறுத்திய போதெல்லாம் இதுதான் அடிக்கடி நடந்தது ஆனால் தேவன் மையமாக இருக்கும் பொழுது இதயம் நிலை ஆகிறது வனாந்திர கூட சமாதானம் பெறுகிறது யுத்தங்களிலும் கூட கீழ்ப்படைதல் சாத்தியமாகிறது கூட ஆராதனை உண்மையாகிறது எனவே என்னாகவும் ஒன்றாம் அதிகாரம் 49 ஒன்பது முதல் கொண்டு 54 நமக்கு ஒரு சாதாரண ஆனால் வல்லமையான சித்திரத்தை தருகிறது லேவி இராணுவத்தோடு எண்ணப்படவில்லை ஏனென்றால் தேவன் தனது பிரசனம் பாதுகாக்கப்படவும் மையத்தில் வைக்கப்படவும் விரும்பினார் நம் வாழ்க்கையை சேர்ப்பதற்கு அல்ல தேவனை சுற்றி வாழவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தேவனை மையத்தில் வைத்திருந்தால் முழு பயணமும் அர்த்தமுள்ளதாக மாறும் நம்முடைய சுதந்திரம் இழக்கப்படாது நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில் உம்மை மையத்தில் வைக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் அப்போதுதான் மற்ற அனைத்தும் அதன் தன் சரியான இடத்தை பிடிக்கும் உமது பிரசனத்தில் நாங்கள் ஜக்கிரதையுள்ளவர்களாகவும் ஆராதனையில் பயபக்தியுள்ளவர்களாகவும் ஊழியத்தில் உண்மையுள்ளவர்களாகவும் இருக்க செய்யுங்கள் பரிசுத்தமான காரியங்களை சாதாரணமாக கையாளுவதில் இருந்தும் குழப்பத்திலிருந்தும் விலகி செல்வதிலிருந்தும் எங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக உம்மை எங்கள் உண்மையான மையமாக கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஜீவபலியாக வாழ எங்களுக்கு உதவுங்கள் பிதாவே ஆமேன்